ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா மியன்பர்களே குருகஸ்தாஸ் எனப்படும் இல்லற வாழ்க்கை அறமே வடிவெடுத்ததாக இருக்க வேண்டும் தர்மம் எனப்படும் அறமானது இல்லத்தில் நன்கு கடைபிடிக்கப்படுவதால் இல்லறம் என்று அழைக்கப்படுகிறது பொருளீட்டுதல் புலனின்பம் துய்த்தல் குடும்ப வாழ்க்கையை நடத்துதல் ஆகிய அனைத்தும் அறத்தை சார்ந்தே நிகழ்கின்றன சடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் இவைகளை வளர்ப்பதும் பாதுகாப்பதும் கிரகஸ்த ஆசிரமத்தின் தர்மமாகும் பஞ்ச மகா யஜங்கள் கிரகஸ்தர்மமாகும் லௌகிக கர்மங்களாலும் வைதிக கர்மங்களாலும் இகலோக வாழ்க்கையை தர்மமாக நடத்துவது பரலோக வாழ்வு எனப்படும் பிற்கால வாழ்க்கைக்கு பெரும் நன்மையையும் அமைதியையும் அருளும் பிற்கால வாழ்வின் அமைதியை குறிக்கோளாக கொண்டு பேரின்பத்தை குறிக்கோளாக கொண்டு இக்காலமாகிய நிகழ்காலத்தில் எவன் ஸ்ரத்தா பக்தியுடன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவ்வின்பம் சிறிது சிறிதாக நிகழ்காலத்திலேயே உணரப்படுகிறது அறிவுபூர்வமாக தர்மங்களை அனுஷ்டிப்பவனுக்கு ஆர்வத்துடன் தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு நிகழ்காலமும் இன்பம் வருங்காலத்திலும் இன்பமே துன்பத்திற்கான செயல்களை அவன் செய்வதில்லை துன்பத்திற்கு காரணமான பாபச் செயல்களை சாஸ்திரத்தில் பரிபூர்ண பக்தி உள்ளவன் செய்வதில்லை நிகழ்காலம் வருங்காலம் எவற்றிலும் அவனுக்கு அதிக துன்பம் இல்லவே இல்லை முற்காலத்தில் அல்லது முற்பிறவிகளில் தவறுகள் அல்லது பாபங்கள் செய்திருந்தால் அது நிகழ்காலத்தில் துன்பத்தையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணும் அறிவுபூர்வமாக இல்லறத்தை கடைபிடிப்பவன் முற்பிறவியில் முற்காலங்களில் செய்த பாபங்களின் பயனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறான் மகிழ்ச்சியுடன் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதால் முற்பிறவியில் செய்த பாபங்களும் கூட வலுவிழந்து விடுகின்றன பிறவியில் நிகழ்காலத்தில் செய்யப்படும் புண்ணியத்தை உண்டு பண்ணும் செயல்கள் கடந்த கால பாபங்களின் வலிமையையும் குறைக்கின்றன நிகழ்காலத்தில் பாபங்களுக்கு காரணமான தீய செயல்களை தவிர்க்கிறது வருங்காலத்தில் புண்ணியத்தை வளர்த்து இன்பத்தை அதிகரிக்கிறது மேலும் அறிவுபூர்வமாக இல்லறத்தை கடைப்பிடிப்பவன் புண்ணிய பாபங்களை கடந்து செல்லும் மெய்யுணர்வையும் பெறுகிறான் இல்லறத்தில் புண்ணியங்களை இடைவிடாது வளர்ப்பதே முக்கிய பணியாகும் மனதாலும் சொற்களாலும் செயல்களாலும் இடைவிடாது புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாபங்களை குறைத்து ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் புண்ணியத்தை கொடுத்து அதன் வாயிலாக இன்பத்தை கொடுக்கும் செயல்களை புரிவது தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் அமைதியையும் இன்பத்தையும் வளர்க்கும் ஜே துசர் தர்மே பணத்தி தர்மேதம் வதந்தி என்று மகாநாராயணோ பரிஷத் உபதேசம் செய்திருக்கிறது உலகம் அனைத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது புண்ணிய செயல்களே ஆகும் உலக மக்களின் பிராணிகளின் அமைதியை தாங்குவது மக்கள் செய்யும் புண்ணியங்களே ஆகும் அமைதியின்மையையும் துன்பத்தையும் தாங்குவது அதர்மம் எனப்படும் பாபச் செயல்களே ஆகும் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இன்பத்தை அருளும் புண்ணிய ஆன்மீக சாதகன் செய்து கொண்டிருக்க வேண்டும் எத்தகைய மன இருந்தாலும் எத்தகைய துன்பச் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவனை சார்ந்திருந்து அறத்தை கடைப்பிடிப்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது பிறருடைய தவறான அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது நமது அறச்செயல்களை சிலர் இகழக்கூடும் அவ்விகழ்ச்சிக்கு நாம் சிறிதளவும் முக்கியத்துவம் தரக்கூடாது தர்ம ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மத்தை கடைப்பிடிப்பவனை தர்மம் ரக்ஷிக்கும் தர்மத்தை கொல்பவனை தர்மம் கொன்றுவிடும் தர்மத்தை கடைபிடிப்பதன் வாயிலாக தர்மத்தை பாதுகாப்பவனை தர்மம் முக்தியை கொடுத்து பாதுகாக்கும் புண்ணியத்தில் ஊறியிருப்பவனை அறிஞர் உலகம் போற்றுகிறது தர்மங்கள் முன்பு செய்த தவறுகளை அடியோடு அழித்து விடுகின்றன தர்மம் பாபத்தை அழிக்கிறது தர்மம் செல்வத்தை கொடுக்கும் தர்மம் தர்மமான புல நின்பங்களை தரும் தர்மம் மன தூய்மையை தரும் தர்மம் நல்ல ஆசிரியரை தரும் தர்மம் தத்துவத்தை உணர்த்தும் சத்தியம் வத தர்மஞ்சர சத்தியாத்து ந பிரமதித்தவ்யம் தர்மாத்து ந பிரமதித்தவியம் பொய்பேசாதே உண்மையையே பேசு தர்மத்தை கடைப்பிடி உண்மை பேசுவதிலிருந்து ஒரு பொழுதும் புண்ணியத்தை வளர்க்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நற்செயல்களையும் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது கவனக்குறைவால் அறத்தை விட்டு விலகிவிடக்கூடாது அறத்தையே சார்ந்திருக்க வேண்டும் நிலையிலும் இடைவிடாது தர்மம் எனப்படும் புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும் செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி இறையருளால் விழித்து கொண்டிருக்கும் நேரமெல்லாம் புண்ணியத்தையே வளர்த்து கொண்டிருப்போமாக பொருளீட்டுவதைவிட புலனின் இன்பம் தூய்ப்பதை விட அறம்தான் இன்பம் மிக உயர்ந்தது இடைவிடாது அறம் செய்ய விரும்புவோமாக இல்லறம் அறத்தை பாதுகாக்கிறது இல்லறத்தில் அறமே மேலானது அறமில்லாத இல்லம் நரக்கமே ஆகும் இல்லங்களில் அறம் பெருகட்டும் இல்வாழ்க்கை அறம் ஓங்கி சமூகம் அமைதி பெறட்டும் ஸ்ரத்தாம் மேதாம் யசாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேகிமே பரமேஸ்வர அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்